தேவன் திருச்சவையை தம்முடைய சரீரமாகிய திருச்சவையே தான் தெரிந்து கொண்ட தேவன் தேவ மனுஷன் மூலமாய் இந்த லோகத்திலே கர்த்தர் கர்த்தருக்கு நாம் கோடா கோடி சூத்திரன் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே தேவன் இந்த பூமியிலே சாபித்தான் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்தோ இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பதாக இந்த லோகத்திலே வெளிப்பட்டது காவிகளாகிய நம்மை மீட்கும் பொருளாக அவர் இந்த லோகத்திலே வெளிப்பட்டார் ஒப்புப்படுத்து நாம் ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படியாக இறைவன் இறக்கம் பாராட்டினார் அதே போல இந்த கடைசி காலத்திலே நாம் தேவசாயிகளை பெற்றுக் நம்முடைய கற்றாய் இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்கு தெய்வத்தினுடைய ஜனம் ஆயத்தப்பட்டு என்றென்றும் தெய்வத்தோடு கூட வாசம் செய்யும்படியாக தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்த பிரகாரம் திருச்சபையை கட்டி அதை ஜனத்தை கூட்டி சேர்த்து கத்திய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த கடைசி நாட்களிலே சபையை சாவித்தார் கர்த்துடைய பரசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக சபை சாபிக்கப்பட்டு முப்பத்தி ஆண்டு காலமாய் கர்த்தர் சபையை காத்து வருகிறார் போஷித்து வருகிறார் நடத்தி வருகிறார் சபையோடு கூட தேவன் தங்கியிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார் கத்திருக்க நாம் எண்ணத்தை செலுத்துவோம் நம்முடைய லட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்கிறதை அல்லாமல் ஒன்றும் நாம் செய்கிறதற்கில்லை கத்திருக்க நாம் எப்பொழுதும் துதிக்க துதி கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கத்திரு பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த நல நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் நூத்தி இரண்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி இரண்டாவது வாக்கியம் கத்துணி தரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக உன் வாசல்களில் எங்கள் கால்கள் மீட்கலாயிற்று என்று எழுதியிருக்கிறது எருசிலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் மீட்கலாயிற்று என்று காவிரி ராஜா தன்னுடைய தீர்க்க தரிசன சங்கீதத்திலே பாடியிருக்கிறதுக்காக கத்திருக்கலாம் சோத்திரம் செலுத்துவமாக கத்துடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் எருசிலமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று ஜெருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய பர்வதத்திலே நம்முடைய கால்கள் நிற்கும்படியாக இறைவன் அனுக்கம் செய்திருக்கிறார் கத்திர பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக திருச்சபையிலே ஒருவர் கூட்டி சேர்க்கப்படுகிறார் திருச்சபையிலே ஒருவர் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்கிறார் என்றால் அது சர்ச்சைகளாய் நடைபெறுகிற காரியமல்ல அது தேவ செயலாய் காரியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர அனுதனமும் சபையிலே கூட்டி என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இதை கர்த்தர் செய்கிற கிரியையாக இருக்கிறது கர்த்தர் எருசுலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இசரவேலை கூட்டிச் சேர்க்கிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இறைவன் செய்கிற காரியமாக இருக்கிறது திருச்சபையிலே ஒருவர் வந்து சேருகிறார் ஒருவருடைய கால்கள் திருச்சபையிலே சபையிலே நிற்கிறது என்றால் அது கர்த்தருடைய செய்கையாகவும் கர்த்தருடைய கிருமையாகவும் இருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக யாரோ ஒருவர் விளக்கி கொடுத்தபடியினால் நாம் ஏதோ நம்முடைய புத்தியினால் நம்முடைய யுத்தியினால் நம்முடைய ஆராய்ச்சியினால் நம்முடைய திறமையினால் நம்முடைய ஞானத்தினால் இந்த மகத்துவத்தை கண்டுகொண்டோம் என்று சொல்வதற்கு அல்ல இறைவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் லோகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்த போதிலும் எல்லாருக்கும் தேவன் அழைப்பு கொடுத்திருந்த ஆனால் அவருடைய அழைப்பை ஏற்று அதை கொள்ளும்படியாக ஒரு கண்களையே கத்த திறந்தருடினார் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கர்த்துடைய இருக்கிறார்கள் கர்த்தருக்கு எந்தெந்த ஆராதனை செய்யும் கூட்டமாக ஏற்படுத்தப்பட்டவர்களுமாகவும் இருக்கிறார்கள் அவர்களுடைய கால்கள் எரிசிலையங்களிலே வந்து நிற்கும்படி இறைவன் அனுக்கிரகம் செய்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக கர்த்த பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இருபத்தி ஐந்து முன்னதாக இறைவன் என்னை இந்த திருச்சபையோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொண்டார் என்னுடைய கால்கள் புதிய நிராலியார் பண்ணினார் கத்திர பரிசுத்திராமத்திற்கு சோத்திரம் செலுத்துகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இறைவன் என்னையும் இப்படிப்பட்டதான் மகாபரிசுலத்திலே நிற்கும்படி அனுக்கரகம் செய்திருக்கிறாரே என்று எண்ணி கர்த்தருக்கு நான் அதிகமாக சோத்திரம் செலுத்துகிறேன் கத்திர பரிசுத்திராமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக எரிசலேன் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டுவது அவசியமான காரியம் எருசிலே குறித்து தாவிராஜாய்ப்படி சொல்லி இருக்கிறதை மூன்றாவது வாக்கத்தில் வாசிக்கலாம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்ட இசை விணைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எருசிலே இசை நகரமாய் கட்டப்பட்டு அதாவது கர்த்தர் எரிசுலைமை கட்டுகிறார் கர்த்தர் ஒன்று செய்கிறார் என்றால் அதை ஒழுங்கும் கிரமமாக செய்கிறவராக இருப்பார் கர்த்தர் கோணலாகவோ அல்லது சரியில்லாததாகவோ ஒழுங்கற்றதாகவோ இறைவன் செய்யப்போவது கிடையாது இறைவன் ஒன்று செய்கிறார் என்றால் அது அவருடைய பார்வையில மிகவும் நன்றாக இருக்கும்படியாக செய்வார் கத்தர் எரிசலையை கட்டுகிறார் அது இசைவாய் இணைப்பாய் கட்டப்பட்டு நகரமாக இருக்கிறது என்பதை அறிந்து கத்தருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவமாக கத்திர பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக நாம் ஈடுகட்டும் பொழுது அதாவது செங்கற்களையும் மண்ணையும் சிமண்டையும் சேர்த்து இப்படி இசைவாய் இணைப்பாய் சுவரை எழுப்பி நாம் கட்டுகிறவர்களாக இருக்கிறோம் சூத்திரம் இறைவன் தம்முடைய திருச்சபையை கட்டுகிறார் தாம் தெரிந்து கொண்ட ஜீவ கற்களாகிய அத்துமாக்களை கொண்டு அவர் திருச்சபையை கட்டி உயர்த்துகிறவராக இருக்கிறார் அது இசைவாய் இணைப்பாய் தேவன் கட்டுகிறவராக இருக்கிறார் தேவன் கட்டுகிறார் அதாவது தேவன் கட்டுகிறார் இணைய பண்ணுகிறார் என்றால் அது அன்பினால் இணைய பண்ணுகிறதான காரியமாக இருக்கிறது அன்பு என்று சொல்லும் பொழுது மாம்சத்தின்படி உருவாகிறதான அன்பு இங்கு செல்லுபடி ஆகிறது இல்லை யூதர் பௌல் சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவை நான் மாறியேன் என்று சொல்லுகிறார் யூத வம்சத்தில் வந்தவர் அவரை நான் மாம்சத்தின்படி அறியேன் என்று அறிவிக்கிறார் அன்பினால் இறைவன் கட்டுகிறவராக இருக்கிறார் அன்பு மாம்சத்தின்படி உண்டானதான அன்பு அல்ல அன்பு சத்தியத்தின்படி அன்பாக இருக்கிறது என்பதை தேவ சந்தானத்தில் வாக்கியத்தை வாசிக்கலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் உத்தம குமார் உத்தம குமார் உத்தம குமார் ஆகிய சொல்லாதபடிக்கு விசுவாசத்தில் என்று எழுதியிருக்கிறத காண்கிறோம் விசுவாச சத்தியத்தில் உத்தம குமாரனாக்கிய தீமொத்தையோ என்று குறிப்பிட்டிருக்கிறார் கத்திரப்ப அசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இங்கே மாம் சிவன் செல்லுபடியாகாது சத்தியத்தின்படி அன்பு உண்டு சத்தியத்தின்படி நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் அன்பாக திருச்செவியோடு கூட இணைக்கப்படுவார்கள் சத்தியத்திற்கு மாறாக நடக்கும்பொழுது அவர்களுக்கு இணைப்பு சரிபட்டு வராது குழப்பம் உண்டாகும் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒன்று அதிகாரம் வாய்க்கத்தை வாசிக்கலாம் அதிகாரம் இருபத்தி நாலு என்னுடைய அன்பு கத்திர பரிசுத்தாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக கிறிஸ்து என்னுடைய அன்பு என்று அப்பாற்பட்டு சத்தியத்தின்படி இது கட்டப்படுகிறதான காரியம் இது தேவன் கொடுத்த அதிகாரத்தின்படி கட்டப்படுகிறது கத்திரித்தாமத்துக்கு சோத்திரம் அதாவது காணப்படும் ஒரு ஜாதிக்காரர்களாக அதிலே கூடியிருப்பார்கள் அல்லது ஒரு குடும்பத்தினராக அல்லது கூடியிருப்பார்கள் அல்லது ஒரு ஊர்க்காரர்களாக அதிலே இருப்பார்கள் அவர்கள் ஒருவர மாம்சீக ரீதியிலே அல்லது பாஷை அவர்களுடைய அவர்கள் ஐக்கியப்பட்டவர்களாக இருப்பார்கள் தேவனால் கட்டப்படுகிற புதிய முற்றிலும் அகற்றப்பட்டதாக இருக்கிறது இங்கே ஜாதி வித்தியாசம் கிடையாது இங்கே பாஷை வித்தியாசம் கிடையாது இங்கே இன வித்தியாசம் கிடையாது இங்க ஏரியா வித்தியாசம் கிடையாது கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இது முழு உலகத்திற்கும் திருச்சவையாய் இறைவன் கட்டுகிறபடியால் அவருடைய ஒரே சரீரமாய் கட்டப்படுகிறதாக இருக்கிறது இது அப்போ சில அதிகாரத்தின் இசையாதது சரியாக இணையாதது கண்டிக்கப்படவும் துண்டிக்கப்படவும் அகற்றப்படவும் ஒழுங்க தேவன் கிரியை செய்கிற திருச்சபையாக இருக்கிறது கத்திர பரசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வீடு கட்டும் நாம் பல பொருட்களை கொண்டு வந்து அது ால் சின்னதாய் போய்விட்டால் ஒட்டி வைப்போம் என்று அல்ல அதை தூக்கி தூரை போட்டுவிட்டு இசையக்கூடியதை அதில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறது போல இறைவன் திருச்சபையிலே மக்களை இந்த பிரகாரம் கூட்டி சேர்க்கிறார் ஒழுங்கு கொடுத்துகிறார் இணைந்து இருக்கும் சத்தியத்திற்கு மாறாக நடக்க முயற்சி செய்யுமானால் அதிலே அங்கே இடம் பெற முடியாது கரெக்டுராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக திருச்சவை எல்லாருக்கும் தெரியும் அது கண்டிப்போடும் கூட மிகவும் ஸ்ட்ரிக்டான திருச்சவை என்பது எல்லாருக்கும் தெரியும் உலகத்திலே இன்றைக்கு சபைகள் உருவாகி கூட்டம் கூட்டமாக ஏராளமான மக்கள் பெருகக்கூடிய இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய திருச்சபையிலே மக்களை தேவம் சீக்கிரமாக ஏராளம் பேரை கொண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுமாக தேவன் தோக்கிற்கு ஒன்றும் ஊருக்கு ரெண்டுமாக கொண்டு வந்து சீயோனிலே சேர்ப்பேன் என்ற பிரகாரம் சேர்த்துக் கொண்டு வருகிறார் ஏனென்றால் இது சத்தியத்தின்படி சாதிக்கப்பட்ட திருச்சபையாக இருக்கிறது இங்கு மாம்சத்திற்குள் மற்ற எந்த விதமான பிள்ளைகள் ஒழுங்கும் கிரமமாக இசைவாய் இணைப்பாய் இசைந்த நிலையிலே வர வேண்டுவது அவசியமாக இருக்கிறது என்பதை தேவ சந்தானத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் கட்டண பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஐந்தாவது வாசிக்கலாம் சங்கீதம் ஆகிய நியாயங்கள் அங்கே நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று எழுதியிருக்கிறது கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அது நீதிபுறம் என்று அழைக்கப்படும் நீதிபுறம் என்று அழைக்கப்படும் இங்கே நியாயாசனங்கள் வைக்கப்பட்டு நியாயம் செய்யப்படும் ஜனங்களுக்கு நியாயம் இங்கே செய்யப்படும் நீதி திருச்சபையிலே நிலைநாட்டப்படும் அக்கிரமக்காரர்கள் இங்கே இருப்பது ரொம்ப கடினமான காரியமாக இருக்கும் எதிர்த்து நிற்கிறவர்கள் காரியமாக இருக்கும் கத்திர பரசுக்கராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது மற்ற சபைக்கும் நம்முடைய சபைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் காண வேண்டும் மற்ற சபையிலே ஒருவர் அக்கிரமம் செய்வாரானால் அதை நடத்துகிறவர்களை கண்டிக்க போனால் நியமபடி இலக்கியனா என்று எதிர்த்து நின்று போராட போராடி ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார் ஏனால் நடத்துகிற திருச்சபையின் தலைவர் அல்லது தலைவர்கள் பல குற்றங்களில் அகப்பட்டவர்களாக திருடர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் தப்பு செய்கிறவர்களை நீதி கேடு செய்கிறவர்களை கண்டிப்பாக அறுதலேற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் மெய்யான திருச்சபையிலும் ஒரு நீதிமான் இருக்கிறபடி இங்க நியாயம் நடைமுறைப்படுத்தப்படுகிறபடினால் கர்த்தர் இங்கே செய்கிறபடியே நீதிக்கேடு இங்கே செல்லுபடி இல்லை எந்த ஒரு தீமை செய்கிற மனிதனும் அடக்கப்படுகிறான் அவர் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் எவ்வளவு ஜனம்பருத்தவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் கீழ்ப்படுத்தப்படுகிறது நெய்த் திருச்சபையிலே காண முடியும் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாகதாக இங்கே நீதி நிலைநாட்டப்படுகிறது நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது கத்திரி பரசுத்தராம சூத்திரம் உண்டாவதாக ஒருவர் தன்னுடைய தப்பை உணர்ந்து நான் தப்பு செய்துவிட்டேன் எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கும் போது அவர் தப்பு செய்து கொண்டு நான் செய்வேன் என்னை யாரும் தட்டி கேட்க முடியாது என்று சொல்வதற்கு இங்கு ஒருவரும் இந்த முப்பத்தி ஆண்டு வரைக்கும் எழுந்தும் எழும்ப போவது இல்லை கத்திரத்துக்கு சூத்திரம் ஏனென்றால் இறைவன் தம்முடைய நியாயாசனத்திலே உட்கார்ந்து தம்முடைய மனிதனை கொண்டு அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் இங்கே நீதி கேடு உண்டாயிருக்காது எந்த ஜனத்திற்கும் நீதி செய்ய முற்படும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அரியுள்ளவர்களாக இருந்தாலும் அறிவற்றவர்களாக இருந்தாலும் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மனிதருக்கும் இங்கே நீதி செய்யப்படும் இங்கே முகசாட்சியம்யம் பார்ப்பார்ப்பதில்லை கத்திர பர்சுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக பரிதானம் அதிகாரிகளை கண்களை இங்கே குருடாக்க முடியாது கத்த ராஜரீகம் பண்ணுகிறதாக இருக்கிறார் நீதிபுறமாக அவர் சாதித்து வருகிறார் சோத்திரம் உண்டாவதாக மேலும் இந்த திருச்சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அது பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறது வெளிப்படுத்தின அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் வெளிப்படுத்தின அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் புதிய அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போர் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது அதாவது திருச்சிலைக்கு ஒரு பெயர் உண்டு அந்த பெயர் புதிய கப்பிட பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகுதாக கொஞ்ச காலத்துக்கு முன்பதாக நாங்கள் சுவிசேஷ ஊழியர்கள் சென்றிருந்த பொழுது ஒரு மனிதன் திடீர் என்ற குறுக்கிட்டு எங்களோடு கூட விவாதம் பண்ண வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தான் வாக்குவாதம் பண்ணி சபையை ஏசு கிரிசு கட்டுகிறார் சபைக்கு ஏசு கிரிசுவின் பெயர் தான் வைக்க வேண்டும் அது கிறிஸ்துவின் சபை என்று சொல்லப்பட வேண்டும் என்று அவன் கூட வாக்குவாதம் பண்ணினான் ரோமர் கலந்து இருப்பூர் வசனத்தை ஆதாரமாக வைத்து இப்படி வாக்குவாதம் பண்ணினான் நான் அவனது உன் பெயர் என்ன என்று கேட்டேன் அவனுடைய பெயரை சொன்னான் உன்னுடைய மனைவியின் பெயரை பெயர் என்ன என்று கேட்டேன் அவருடைய மனைவியின் பெயரை சொன்னான் உன்னுடைய மனைவிக்கு ஒரு பெயர் உண்டு ஒன் பெ மிசஸ் ஜோசப் உன்னுடைய மனைவியை அழைக்கலாம் அந்த மனைவிக்கு ஒரு பெயர் தலைவராக இருக்கிறார் அவருடைய மனைவியாகிய மனவாட்டிக்கு ஒரு பெயர் உண்டு அந்த பெயர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது புதிய கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக நான் புதிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து தர்லவத்தை விட்டு அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது பத்தாவது வாசிக்கலாம் ஒன்பது பத்தையும் வாசிக்கலாம் இது மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் வா என்று அழைத்துக் கொண்டு போய் வாசிக்கலாம் பெரிதும் மேல் என்னை பெரிதும் உயர உயரவுமான ஒரு பருவத்தின் என்னை ஆவியிலே கொண்டு போய் அடைக்க கொண்டு காட்டது என்ன என்று பாருங்கள் எருசிலே பரிசுத்த நகரத்தை புதிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி சபைக்கு புதிய எரிசிலேம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று கட்டளை இட்ட பிரகாரம் கட்டளை கட்டளையின்படி புதிய எரிசிலேயும் சபை என்று பெயர் சூட்டப்பட்டது கத்தல் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அந்த நாட்களில் எருசிலேம் என்றும் கரம எருசிலேம் என்றும் இப்பொழுது புதிய எரிசலைப்படுகிறது கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மேலான எரிசிலைவோ நம் எல்லாருக்கும் தாயானவள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆதிமுதற்கொண்டு திருச்சவைக்கு தெய்வத்தினுடைய ஜனக்கூட்டத்திற்கு பெயர் எரிசிலை அல்லது புதிய எருசிலை எரிசிலை என்றால் சமாதான ஸ்தலம் என்று அர்த்தம் கத்திர பரிசுத்தராமக்கு சோத்திரம் உண்டாவதாக எருசிலையின்தான் கர்த்தர் சமாதானமாக குடியிருக்கிறவராக இருக்கிறார் அங்கேதான் சமாதானம் உண்டாயிருக்கும் அது சமாதான ஸ்தலம் என்ற அர்த்தம் கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த புதிய எரிசிலை அது பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அது பரிசுத்த நகரம் அசுத்த நகரம் அல்ல அது பரிசுத்தமான நகரம் இந்த பரிசுத்த நகரத்திலே ஒன்றை நடத்திக்கிற ஒன்றையும் வெளிப்படுத்தினும் அருவறுப்பையும் பொய்யையும் நடத்திக்கிறதுமாக ஒன்று அதில் பிரவேசிப்பது இல்லை கத்திர பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த புதிய தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை கத்திரி பரசுக்கராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதாவது நீங்க செக் போகிற வழியை பார்த்தால் இது சுத்த பகுதி அசுத்தம் செய்யாது என்று எழுதியிருக்கிறத காண முடியும் அந்த ரோடு முழுவதும் குப்பையை போட்டால் உடனே அந்த குப்பையை சுத்த விடுவார்கள் எடுத்து விடுவார்கள் அல்லது ஒரு குப்பையை வேண்டும் என்று போடுகிறார்கள் தண்டனைக்கு உள்ளாவார்கள் சூத்திரம் உண்டாவதாக கூவம் நதி கரையிலே ஒரு குப்பத்தை எடுத்து நீங்கள் பார்ப்பீர்களால் குப்பத்தொட்டியை போலத்தான் காணப்படும் அங்கே ஏராளமான கிடக்கும் பொ யாரும் இல்லை குப்பையோட்டால் ஒருவரும் கிடையாது அசுத்தம் செய்ய அங்கே அனுமதி கிடையாது கத்தனை அதே போல இந்த ரோகத்திலே எவ்வளவோ ஆராதனை காணப்பட்டாலும் நீயான திருச்சபையிலும் அறிவுறுப்பையும் பொய்யையும் நடத்திக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை அதுக்காக திருச்சபையில வர்றமும் எல்லாருமே சுத்தமாக இருக்கிறாங்க என்று சொல்லிக் கொள்கிறதுக்கு இங்க அசுத்தத்தை நடப்பித்துக் கொண்டு இங்க விசுவாசிகளாக அல்லது ஊழியக்காரர்களாக திரு அங்கம் வைக்கக்கூடியவர்களாக இங்கே இருக்க முடியாது ஏதாவது தப்பு செய்த இங்க அசுத்தம் பண்ண உடனே அவர்கள் கண்டிக்கப்படுவார்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் ஏற்பாடு செய்யப்படும் தீமைகள் அகற்றப்படும் தீய சக்திகள் பிரவேசிப்பதற்கு இடமில்லாதபடிக்கு கர்த்தர் பெரிய பாதுகாப்பை திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார் கத்திர பரிசுத்திரோத்திரம் உண்டாவதாக தீர்த்துள்ளதும் அருவறுப்பதும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாக ஒன்றும் இதில் பிரவேசிப்ப இல்லிகள் நீதி சபையிலே நிலை நிற்பது இல்லையே கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஒரு சகோதரன் திருச்சபையில் அங்க சொன்னதாக இருந்தவர் நல்ல பிரயோஜனமாக இருந்தவர் வாரிதன் அவன் திடீரென்று ஒரு பாவத்தில் விழுந்து விட்டு அந்த பாவத்தை விட்டு அறிக்கை செய்து விட்டுவிட மனதற்றவனாக இருந்தபடியால் அந்த பாவத்தை அவன் மறைத்து வைத்திருந்தான் அவலட்சணமான முயற்சி செய்து அவனை பிரயாசப்பட்ட அரவணைக்க முயன்ற அவன் ஒரு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தான் அதிலே பாவிகள் நீதிமன்றங்களுடைய சபையில் நிலை நிற்க இல்லையே போட்டு அவன் அனுப்பி இருந்தான் கத்தர் பரசுத்ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தொடர்ந்து அவன் சபை துவேசிக்க முடியாது தப்பு தவறுகள் நடக்க வாய்ப்பு உண்டு உடனே அது சீர்படுத்தப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டியது அவசியம் தற்போது கூட நான் இருப்பேன் என்றால் அது இங்கு நடைபெற முடியாது உண்டாகும் தண்டனை உண்டாகும் கத்தை தண்டனை கொடுக்கும்போது அவர்களை தாங்க முடியாது சைக்க முடியாது கத்திர பரிசுத்தாலத்துக்கு சோக்கிரம் உண்டாவதாக அல்லது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய தீமை அகற்றப்படும் அல்லது அவர்கள் அகற்றப்படுவார்கள் இப்படி திரிச்சதே தேவன் பரிசுத்தோடு கூட நீதியோடு கூட அவர் பாதுகாத்து வருகிறார் அதற்காக நாம் சோத்திரம் நகரம் என்று அழைக்கப்பட்டு இருக்கிறது ஆனபடினால் இந்த பரிசுத்திற்கு கேடு விளைவிக்கும்படியாக யாரு ஒருவரும் முன் வரக்கூடாது யார் ஒருவரும் கிரியை நடப்பிக்க கூடாது எரிசிலேமின்றி பெயரை காக்கும்படி சிலேமன் மக்கள் பரிசுத்த வாங்கலாய் எங்கும் சாட்சியுள்ள ஜீவியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அழைப்பையும் தன்னுடைய தெரிந்து காத்துக்கொண்டு பிள்ளைகள் சோத்திரம் காத்துக்கொள்ள அனுக்கிரகம் செய்வராக அடுத்தபடியாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது கர்த்தர் பர்வதங்கள் சுற்றிலும் இருக்குமா போல் கத்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் எந்தெந்த பர்வதம் சுற்றி இருக்குமானால் அதுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கற்பது பசுத்திரம் தசோத்திரம் உண்டாவதாக அந்நாட்களிலே ஒரு பட்டணத்தை சுற்றிலும் பதில் கெட்டே அதை பாதுகாப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எரிசிலேனும் சுற்றியில் பர்வதங்கள் இருக்குமா போல கத்தர் தன்னுடைய ஜனத்தை சுற்றி பாதுகாப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஜனதாருக்கு இறைவன் கொடுக்கிற பாதுகாப்பு கொஞ்சம் அது மகாபெரிய பாதுகாப்பாக இருக்கிறது கத்திர பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஜனதாருடைய ஆத்மாவுக்கு கத்தல் பாதுகாப்பு கொடுக்கிறார் அவருடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அவருடைய சரீரத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அவருடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார் அவருடைய போக்கிலே பாதுகாப்பு கொடுக்கிறார் வரத்திலே பாதுகாப்பு கொடுக்கா வேலை சேரத்திலே ஆசிர்வாதம் கொடுக்கிற ஆதரவான இறைவன் கொடுக்கிற பாதுகாப்பு கொஞ்சம் அல்ல ஏராளமாயிருக்கிறது என்பதை தேவனுடையதாக என்றால் முழுவதும் பகவம் முழுவதும் கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எருசலேமின் மதில்கள் மேல் இப்படி ஜாமக்கார் ஜாமக்கார் என்ற வாட்ச்மேன் என்ற அர்த்தம் இது வாட்ச்மேன் ராத்திரி பகலாக கவனித்துக் கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார் கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எதிராளிகள் வரும்பொழுது ஒரு தீமை வரும்போது எச்சரிப்பின் சத்தம் எதிரான வருகிற்கு ஓடிப்போங்கள் என்று இங்கு ஜாமத்காரர்கள் எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கிறதை காங்கிரம் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எச்சரிப்பின் சத்தத்தை கவனிக்கிறவர்கள் அதன்படி நடக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்காதவர்கள் கேட்க மறுக்கிறவர்கள் கீழ்படியாதவர்கள் எச்சரிக்கை அசட்டை பண்ணுகிறவர்கள் புத்திமதிகளை கேளாதவர்கள் அல்ல தட்டுகிறவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாம் என்ன செய்ய முடியும் கத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே ஊழியக்காரர்கள் சத்தியத்தின்படி வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகளை நீங்கள் கவனித்து நடக்க வேண்டும் உங்களை குறித்து சொல்கிறதான வெளிப்படுத்துதல்களை கவனித்து நடக்க வேண்டும் கத்திர பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்கிறதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்படி இருக்குமானால் உங்கள் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு உண்டு உங்களுடைய உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு கிடைக்கும் கத்திர அசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த பாதுகாப்பை அநீகர் உடைத்து போடும் பொழுது எச்சிரேனு விட்டு எரிக்கோவுக்கு ஒருவன் புறப்பட்டு போனான் கள்ளற்கையிலே அவனை அடித்து அவனை அங்கே பாதுகாப்பு உண்டு கத்திரத்துக்கு சோத்திரம் இறைவன் கொடுக்கிற பாதுகாப்பு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவோமாக அதாவது கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக நான் அதாவது மதுரைக்கு போகும்படி வாசற்படியில் இருந்தேன் என்னை வழியனுக்கும்படியாக ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் அவர் பேசிக் கொண்டு இருக்கும்போது சூட் கேஸை லாக் பண்ணக்கூடியதான சாவி கீழே விழுந்து விட்டார் கீழே விழுந்து அது அந்த கேப்ல அந்த பிளாட்ஃபார்முக்கும் அந்த ட்ரெயினுக்கும் நடுவாக இருக்க அந்த கேப்ல விழுந்து விட்டார் விழுந்து உடனே அது அந்த ஊழியக்காரர் எடுங்கள் என்று சொன்னேன் அவர் எக்கும்படியாக தன் செருப்பை கலத்தி விட்டு எடுக்க எடுக்கலாமா வேண்டாமா ட்ரெயின் போக போறதா டைம் இருக்கிறதா என்று யோசித்துக் கொண்டு செருப்பை கலத்தி கீழே வைக்க போனார் அப்பொழுது ஒரு சத்தம் பயனு செய்து இறங்காதீர்கள் அப்புறமாக எடுத்துக் என்று ஒரு சத்தம் உண்டானது அந்த சத்தம் யாருந்து தெரியாது ஒரு ஆள் இல்ல கத்திர பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தயவு நெல்லிய சத்தத்தில் தயவு செய்து இறங்காதிருங்கள் ட்ரெயின் சோனபுறமாக எடுத்துக் கொள்ளலாம் அவர் வைத்த கால சக்கு வெளியே எடுத்தால் ட்ரெயின் மூவாகிவிட்டார் கத்திரி பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவது எனக்கு அந்த போய் சேரும் வரைக்கும் என்னுடைய ஆத்மாவில் மிகுந்த வியாபலம் உண்டாயிரு ரொம்ப வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த சத்தம் தோனிக்காக இருந்திருக்குமானால் அந்த சகோதரன் சுக்குனுராய் போயிருப்பதற்கு வாய்ப்பு உண்டு கத்திர பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் இறைவன் கொடுக்கிற பாதுகாப்பு திருச்சபை நிமித்தமாக இறைவன் கொடுக்கிற பாதுகாப்பு தேவையான பாதுகாப்பு அது கொஞ்சம் அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளில் நாம் எல்லாரும் என்றால் அது தேவன் தன்னுடைய திருச்சபையிலே கட்டளையிட்டு இருக்கிறதான பாதுகாப்பு அலங்கத்தின் மேல் இரவு பகலாத மௌனமாக இராத ஜாமக்காரர்கள் விழித்து இருக்கிறபடினால் திருச்சபையின் மக்களுக்காக சபையிலே ஜம் ராத்திரி பகலாக ஏறெடுக்கப்படுகிற ஏறெடுக்கப்படுகிறபடியாலே ஜனத்தாருக்கு இவ்வளவு பெரியதான் பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இந்த பாதுகாப்பை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது இந்த எச்சரிப்பின் சத்தத்தை யாரும் அல்லத்தட்டக்கூடாது கீழ்படிய பழகிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆத்மாவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுடைய உடமைகளுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும் உங்களுடைய சரீரத்திற்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கும் ஒரு மனிதன் கட்டும் போது குடும்பம் முழுவதும் கட்டுப்போகும் கத்தாயேசு கிருஷ்ண விசுவாசி அப்போது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று து ஒரு மனினுட விசுவே முழு ஆதரவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உண்டாயிருக்கும் ஒரு மனிதனுடைய கீழ்பொடியாமையினாலே எல்லாரும் பாவிகளானது போல ஒரு மனிதனுடைய விசுவாச கேட்டினாலே ஒரு மனிதனுடைய வீழ்ச்சினாலே அநேகர் அவனை பின்தொடர்ந்து வீழ்ச்சி அடைவார்கள் கெட்டு போவார்கள் சோத்திரம் உண்டாவதாக ஆனபடினால் இறைவன் கொடுக்கிற பாதுகாப்பை தேவனுடைய பிள்ளைகள் அனுசரித்து அடங்கி கீழ்ப்படிந்து இருக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அடுத்தபடியாக எருசிலேமே என்ன கிடைக்கிறது என்றால் இங்கே நம்முடைய ஆத்ம ஆறுதல் அடைகிறது கேட்கப்படுகிறது புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது திருச்சதையில உலக மருத்துவது வந்த உடனே ஐயா இப்படி சம்பவித்து விட்டது ஐயா இப்படி பிரச்சனையாக இருக்கிறது என்று அவர்கள் கத்துடைய பருவத்தை நோக்கி பார்க்கும்போது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக கண்களை என்று தங்கள் கண்களை ஏறடுத்த உடனே உடனே மூலமாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை உண்டாக்குறது கவலைப்படாதீங்க அதை தொடர்ந்து தீமைகள் நீங்கி அவர்களுக்கு சுவிச்சம் உண்டாகும் கத்திர பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகுவதாக ஒருவர் பேசுகிற சமயத்தில் அவருடைய பிரச்சனை சொல்லும் நம்முடைய ஆத்மாவிலே அது இப்படி சம்பவிக்கும் உடனே ஒரு பதிலை சொல்லக்கூடிய ார் ஆசீர்வாதம் கூறி நம்மைத்து வந்த விதத்தை பாருங்கள் சோத்திரம் உண்டாவதாக தேவன் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் திருச்சலையை கொண்டு அவர் ஆறு செய்கிறவராக இருக்கிறார் கத்த திருச்சபை கோஷித்து காப்பாற்றுகிறார் என்று எழுதியிருக்கிற மெய்யான திருச்சலை கத்த கோஷித்து காப்பாற்றுகிறார் மெய்யான ஒடியக்காரனை கத்த கோஷித்து காப்பாற்றுகிறார் கர்த்த தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவு செய்கிறார் தாக இன்னும்போது ஆகாய தீர்க்கின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியம் இருந்த சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் கத்தர் பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக முந்தின ஆலயத்தின் மைமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் இவ்விடத்திலே சமாதானத்தை கற்றெடுகிறேன் என்று கத்தர் உரைக்கிறார் என்று தீர்க்க தரிசன கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக முன்தின ஆலயம் ஆதி திருச்சவை எழும்பிட்டு ஆதி திருச்சவையான வீழ்ச்சி அடைந்து போயிற்று இப்பொழுது தேவாயி கத்திய தர்சன் தாசனை கொண்டு தம்முடைய அப்போ சொல்லக் கொண்டு மெய்யான திருச்சபை மறுபடியும் கட்டி எழுப்ப எழுப்புகிறவராக இருக்கிறார் விழுந்து போன தாவியின் கூடாரத்தை மறுபடியும் எழுந்து தாவிக்கச் செய்கிறவராக இருக்கிறார் பாதாளத்தின் வாசலத்தை மேற்கொள்வதில்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் தேவன் தம்முடைய சதையை கட்டுகிறவராக பிந்தின ஆலயத்தில் கட்டளார் அன்றைக்கு மக்கள் ஏசு ஏசு என்று அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஏசுக்கிற சொல்லிய வார்த்தையை கவனிக்க மாட்டார்கள் திருச்செவையை மதிக்க மாட்டார்கள் திருச்செவை கிடையாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார் சுவிசேஷ புரஷிங்கள் ஏராளம் பேர் இருக்கலாம் அவர்கள் இயேசு உங்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லலாம் எப்படி ரட்சிக்கிறார் என்று சொல்ல தெரியாது ஏசு உங்களுக்கு சமாதானம் வரல்கிறார் என்று சொல்லுவார்கள் எப்படி சமாதானம் கொடுக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்க தெரியாது சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சாரமில்லாத சாந்தை பூசுகிறார் என்று எழுதியிருக்கிற மெய்யான சமாதானம் எங்க சமாதானத்தை கட்டதான் சமாதானம் உண்டு அர்த்தம் இங்கே சமாதானம் உண்டு சமாதானம் என்றால் என்ன எனக்கு சமாதம் தெய்வத்தோடு சண்டை அல்லவா மனதில் தெய்வத்திற்கு ரோமா பாவம் செய்த பொழுது தெய்வத்தை விட்டு அவன் பிரிந்து போனான் அல்லவா கூட மனிதன் ஐக்கியப்பட வேண்டும் தெய்வத்தோடு கூட சமாதானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் எங்கே சமாதானம் செய்யப்படும் எங்கே சமாதானம் உண்டு இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளிடுகிறேன் இவ்விடத்திலே தேவன் மக்களோடு ஐக்கியப்படுகிறவராக இருக்கிறார் கத்திரி பரசுத்தராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக தேவன் மக்களோடு ஐக்கியப்படுகிறபடியினால் ஜனத்தாரோட கத்தர் பேசுகிறார் சமாதானத்தை கட்டளெழுவேன் என்று கத்தர் சொல்லி இருக்கிறார் கத்திர நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக சமாதானம் அநேக இடங்களிலே உண்டு அதாவது நம்முடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவார்கள் போவார்கள் சொந்தக்காரர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் வீட்டிலே தங்கி இருக்கிறது அந்த வீட்டுக்குரியவர்கள் வீட்டு தலைவன் வீட்டு தவமுடைய பிள்ளைகள் இவர்கள் தான் ஒன்றாக இருப்பார்கள் கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அவர்கள் சமாதானமாக ஐக்கிய ஐக்கியத்தோடு கூட இருப்பார்கள் கற்றா இயேசு போவதும் வருகிறது போக்குவரத்து செய்கிறது சரத்திலே சமாதானத்தை கட்டளை எடுக்கிறது அல்ல கத்த தங்கி இருக்கிற இடத்திலே கத்த சமாதானத்தை கட்டளை கத்திர பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டா இவ்விடத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும் இங்க தான் கூட ஒழுங்காக ஐக்கியப்படுத்தப்படுகிறான் அதாவது மக்கள் தெய்வத்தை நோக்கி ஏசுவேசுவேசுவே என்று கூப்பிடுகிறவர்களாக இருப்பார்கள் தவப்புரே என்று கூப்பிடலாம் அவர் மகனை என்று கூப்பிட நான் கை கொடுக்கிறதுக்காக கையை நீட்டலாம் அவர் கை கொடுக்க கத்தட பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இவ்விடத்திலே கத்தர் சமாதானத்தை கட்டளிடுவேன் என்று தீர்க்க தரிசனமாக அறிவித்திருக்கிற பிரகாரம் எரிசிலங்களே தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் அதற்காக கத்திற்கு நான் இந்த சமாதானம் எப்படி உண்டாயிருக்கிறது என்று பாருங்கள் சங்கீத புஸ்தகம் நூத்தி சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு என் சகோதர நிமித்தனும் என்னேக நிமித்தமும் என் சகோதரர் நிமித்தமும் நிமித்தமும் இருப்பதாக கத்துரை பரிசுத்தாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக எப்படி சமாதானம் வாசிக்கலாம் மறுபடி வாசிக்கலாம் என் சகோதர நிமித்தமும் என் சகோதர நிமித்தம் இருப்பதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன் கத்துரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்றேன் யார் நிமித்தமாக சமாதானத்தை கொடுக்கிறார் தெய்வத்தோடு கூட இருக்கிறவர்கள் தெய்வத்தோடு கூட சிநேகிதராக இருக்கிறவர்கள் சில பேருக்கு கத்த சமாதானத்தை கட்டளை சோத்திரம் உண்டாவதாக இங்கே நீதிமான் நீதிமான்கள் இருக்கிறபடி அவர்கள் நிமித்தமாக உங்களுக்கு சமாதானம் அவர்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறபடி நாள் அவர்கள் தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்கிறபடினால் உங்களுக்கு சமாதானம் அவர்கள் நிமித்தமாக உங்களுக்கு சமாதானமாக ஒழிய உங்களுடைய உதவாததாக இருக்கிறது அவைகளினாலே நீங்கள் தெய்வத்தோடு ஐக்கப்பட்டு விட முடியாது கத்தர் தாம் தெரிந்து கொண்ட தேவ மனிதன் நிமித்தமாக தம்முடைய சிநேகிதரல் நிமித்தமாக அவருடைய ரகசியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நிமித்தமாக அவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் நிமித்தமாக அவரோடு கூட பங்கு பெறக்கூடியவர்களாக நிமித்தமாக உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆன அப்படினால் சகோதரர்கள் சிநேகிதர்கள் இல்லாதபடிக்கு உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது தெய்வத்தோடு கூட சிநேகிதர் சிநேகம் வைத்திருக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது வழங்கி இருக்க முடியும் நீங்களாக சமாதானம் பெற்றுக் கொள்ள முடியாது எங்கேயோ தனித்த இடத்துல உட்கார்ந்து என்று சொல்லிக்கொண்டு சமாதானம் கிடைத்துவிடும் என்று அர்த்தம் கிடையாது இன்னைக்கு உலகத்தில் மக்கள் பிரசங்கம் பண்ணுகிற வசனத்திற்கு முற்றிலும் மாறாக பிரசங்கம் பண்ணுகிறார்கள் அவர்கள் கூடி வந்து ஏராளமான மக்களை கூட்டி செய்து அற்புத அடையாளங்களை ார் சகோதர நிமித்தமாக நிமித்தமாக இருப்பதாக ஒருவனுக்கும் சமாதானம் கிடையாது தீர்மானமான காரியம் கத்திரை பரிசுத்திராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடியினால் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள இறைவன் அனுக்கரகம் செய்வராக கத்திரை பரிசுத்ராமத்துக்கு சோத்திரம் நாம் வாசிக்கலாம் இங்கே ஆறாவது வாசிக்கலாம் சுகம் உண்டாயிரம் அரண்ள்ளே சுமும்ரிட்டி விருதல் திருச்சவையில் விருத்தி உண்டாகும் அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பாருங்க அதாவது சாட்சிகளாக இருக்கிறாங்க நான் எனக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்னுடைய ஆத்மீக ஜீவம் முன்பு எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்னுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் முன்பு எப்படி இருந்தது இப்படி இருந்தது ஒவ்வொருவரும் முன்பு இருந்தது இப்பொழுது இருந்தது அந்த யோசிச்சு ப்ராஸ்பரிட்டி சுகம் விருத்தி அடைந்து வருகிறதா தன்னை கவனித்து பாருங்கள் நகரத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக திருச்சபையிலே இந்த ஆசீர்வாதம் உண்டு இப்படிப்பட்ட மகாபரிய திருச்சபையிலே நம்முடைய கால்கள் நிற்கும்படி இறைவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இருபத்தி முப்பதா முப்பத்தி ஓரு ஆண்டு காலமாக ஏராளம் திருச்சபையிலே நன்மை பெற்று ஆசீர்வாதம் பெற்று சமாதானம் பெற்று சுகம் பெற்று சந்தோஷம் பெற்று விடுதலை பெற்று தெய்வனுக்குள்ளாக சந்தோஷப்பட்டு கடிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாக்கியத்தை கத்தின நாளிலே நமக்கும் கட்டளை இருக்கிறதுக்காக அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக எருசிலே அது இசைவினைப்பானதான நகரம் இசைந்து இணைந்து நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் இது நியாயசனம் உள்ளதான நீதி செய்யப்படும் இங்கே இடம் கிடையாது இது பரிசுத்தமான நகரம் இங்கே பாவம் செய்கிறவர்கள் நிலை முடியாது பாவத்தோடு கூட ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டுவது அவசியமான காரியம் இங்கே பாதுகாப்பு உண்டு இங்கே பராமரிப்பு உண்டு இங்கே போசி உண்டு இறைவன் நம்மை பறந்து காக்கிற கட்சியைப் போல கத்தர் எரிசலமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்ற பிரகாரம் இருக்கிறார் தமிழை ஜாமக்காரர்களை தமிழகத்தை முழு இரவு ஜபம் என்று வைத்து சபையெல்லாம் கடந்து ஜபம் என்ன காரியத்துக்காக ஜபிக்கிறது சமாதானத்திற்காக வாழ்வுக்காக ஜபம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் தலைமை முதற்கொண்டு எல்லா இப்படி அடிக்கடி ஆதரவு பாதுகாப்பு விடுதலை வெற்றி தருகிறார் சந்தோஷம் கொடுக்கிறார் சமாதானம் கொடுக்கிறார் ார்ோத்திரம்மாதத்திற்காக வேண்டித்திருப்பார்கள் கத்துறை பரசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக உண்மை மறந்தால் என் வலதுகை தந்தை தொழிலை மறப்பதாக என்று ஒரு பக்கம் பாடியல் ஹெருசிலேமி மறந்தால் வலதுகை தொழிலை மறப்பதாக என்பது தொழில் முக்கியமல்ல எருசிலேனம் தான் முக்கியம் எருசிலேம் எல்லாருக்கும் தாயானவர் என்று எழுதிய கத்திர பரிசுத்த ராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த மகாபரிசுத்தரத்தில் நம்முடைய கால்கள் நிற்கும்படி இறைவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இது தற்செயலாக உண்டானதான காரியம் அல்ல தேவன் தெரிந்து கொண்டது நிமித்தமாக நம்மை இழுத்துக் கொண்டது நம்மை சேர்த்துக் கொண்டது நிமித்தமாக இங்கே இருக்கிறோம் இந்த மகாபரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அதை பாதுகாத்து தொடர்ந்து முன்னேற்றமடைந்து கத்தடைய வருகைக்கு ஆயத்தப்பட திருச்சுவையோடு கூட ஆயத்தமாக கத்தர் அனுக்கிரகம் செய்வராக இந்த வார்த்தைகளிலும் கத்தராசிவிடுவார்கள்